ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் ரிஷி பஞ்சமி விரதத்தினுடைய பெருமைகள் அதை செய்யும் முறையை பார்த்தோம் இப்போது அந்த ரிஷி பஞ்சமி விரதத்துக்குன்னு ஒரு கதை சொல்லிருக்கார் மகாபாரதத்தில் இப்படி பகவான் பஞ்சபாண்டவாலுக்கு சொல்கிற பொழுது அத்திரை ஓதாஹரன் தீமம் இத்திஹாசம் புராதனம் இந்த சரித்திரத்துக்குன்னு ஒரு இத்திஹாசம் இருக்குது நான் சொல்கிறேன் கேளுங்கோன்னு சொல்லிட்டு வைதர்பேஜ துஜவரா உதங்கோ நாம நாமதா தசிய பாரியா சுசீலேதி பதிவிரத பராணா விதர்பேசத்தில் ஒரு ராஜா ஒரு பிராமணர் ஒருத்திருந்தார் அவருக்கு உதங்கன்னு பேர் அவர் ரொம்ப தர்மிஷ்டர் அவருக்கு பத்னி அந்த அம்மா பேர் சுஷீலான்னு பேர் அந்த தம்பதிகள் ரெண்டு பேருமாக தனக்குன்னு உள்ள தர்மங்களை தொடர்ந்து பண்ணிடுவாரா அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு பிள்ளை பேர் சுவிபீஷணன்னு பேர் அவளுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு காலத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சான் அந்த பொண்ணுக்கு நல்ல வரண் கிடச்சா அவனுக்கு கல்யாணத்தை பண்ணினான் அந்த கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப நாளைக்கு சேர்ந்து வாழ முடியலை ஏதோ பாப்பை வசாத்து அவளுடைய பர்த்தா அந்த பொண்ணுனுடைய பர்த்தா அதாவது மாப்பிள்ளை காலமாயிட்ட அவளுக்கு ரொம்ப துக்கம் அந்த பொண்ணை ஆற்றுக்கு அழிச்சுன்னு வந்துட்டான் சமானேன குலீனேன சுதா சாப்பி விவாஹிதா நல்ல குலந்தான் நம்ம சம்பந்தி குடும்பம் நல்ல குடும்பம் இருந்தும் கூட அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையல்ல அந்த பொண்ணுக்கு நவோடாத்வேப்பி சா தெய்வாது வைதவியம் கல்யாணமான புதுசு கொஞ்ச நாள்லேயே வைதவியத்தை அடைஞ்சுட்டா அந்த பொண்ணு ரொம்ப துக்கம் அவளுக்கு பிறந்தாத்துக்கு வந்துட்டா தயார்த்தக பொனார் அவளை வச்சுட்டு பார்த்துக்கிறாள் அப்படி அப்பாவுக்கு சுச்ரூஷை பண்ணுறது அந்த பொண்ணும் பண்ணிகிட்டு இருக்கா ஆற்றுலேயே அப்படியே அப்பாவுக்கு ஒத்தாசம் பண்ணுறது பூஜைக்கு எடுத்து வைக்கிறது வாசத்தளிச்சு கோலம் போடுறது யாத்து காரியங்கள்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணு இருந்துட்டுருக்கா ஒரு நாளைக்கு அர்த்தராத்திரியில் தூங்கின்னு இருக்கா பாடசாலை நடக்கிறது அந்த ஆற்றுலேயே அந்த பாடசால குழந்தைகள்லாம் ஒரு நாளைக்கு ராத்திரியில எழுந்து அப்படி போகிற பொழுது பார்த்தா இந்த பொண்ணு படுத்துன்ட்ருக்கா அந்த பொண்ணுடைய உடம்பு பூரா பார்த்தா புழு நெழியருது இதை பார்த்தா அந்த பையங்க பார்த்தா பார்த்த உடனே ரொம்ப அறிவறுப்பாக போயிடுது இன்னும் இப்படி இருக்குது அப்படின்னு ஓடி வந்து அந்த அம்மாவில் எழுப்பினான் அந்த தாயாரை எழுப்பினான் அம்மா இங்கே வந்து பாருங்கோன்னு எழுப்பினு வந்து காமிச்சா கத்வா நிவேதையாமசு தன்மாத்துஹ் கருணாங்கதாஹா அம்மா இங்கே வந்து பாருங்கோன்னு அந்த அம்மாள்கிட்ட போய் அழைச்சின்னு போய் காமிச்சா அந்த அம்மா அதை பார்த்துட்டு சுதாம் ததாவிதாம் திருஷ்டுவா விழலாப்ப சுதுக்கிதா பார்த்தா அந்த அம்மாளுக்கு ரொம்ப அதிர்ச்சி என்ன இப்படி இருக்கு இது அப்படின்னு பார்த்து ஹூன்னு அழ ஆரம்பிச்சுட்டா அடிச்சுன்னு அழறா என்ன பார்ப்போமோ தெரியல இப்படி இருக்கே உடம்புன்னு சத்தம் போட்டு அழுது அவளை எழுப்பி விட்டா அவள் எழுந்துட்டா எழுந்துட்டு ஏன்னு என்னாச்சுன்னு கேட்டா ஏன் இப்படி இருக்கு உன் உடம்பெல்லாம் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிறா பார்க்குறவாளுக்கு அப்படி தெரிகிறது அவளுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல என்ன பார்ப்பமோ தெரியல இப்படி இருக்கேன்னு துக்கப்பட்டா அன்றைக்கி ராத்திரி அப்படி போச்சு மறுநாளைக்கு காலம்பற அந்த பொண்ணை அழிச்சிட்டு நேராக தகப்பனார்கிட்ட போனா போய் நமஸ்காரம் பண்ணி உட்காந்து பார்த்தத அந்த அம்மா சொன்னான் இப்படி இருக்குது இப்படி கண்ணில் பட்டது எங்களுக்கு இது என்ன காரணம்னு தெரியலன்னு நீங்கள் சொல்லணும்னு கேட்டான் அவர் இதுக்கு காரணம் சொன்னார் அதான் அத்தீந்திரிய திருஷ்டாக்கள்னு பேர் ரிஷிகளுக்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாததெல்லாம் அவளுக்கு தெரியும் ஏன்னா அந்த படிப்பு அந்த அளவுக்கு அவளுக்கு சகாயம் பண்ணும் அந்த ரிஷி சொன்னார் பிராகியம் சப்தமே தீத்தே ஜென்மணி பிராமணி ஹியபூத் ஏழு ஜென்மாவுக்கு முன்னாடி இவள் ஒரு பிராமண குலத்தில் பிறந்த பொண்ணாக இருந்தா இவள் ஏழு ஜென்மாவுக்கு முன்னாடி ரஜஸ்வலாச்சாதா பாண்டாதி நஸ்பிருஷத்ததா அப்போது இந்த தூரமாக ஆனா அந்த சமயத்தில் அப்போது அதுக்குன்னு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை கடைபிடிக்கலை சர்வசாதாரணமாக இருக்கிறது எல்லா பாத்திரங்களையும் தொடருது அப்படி இருந்தால் அஸ்யாஸ்து பாப்மநாதேன ஜாயத்தே கிருமிவத்வபுஹூ அதிலிருந்து இவள் கிருமி சம்பந்தமாகவே தான் இருந்துன்னு இருக்காள் அதுக்கப்புறம் எடுத்த பிறவிகள்லாம் புழு பூச்சி இந்த புழு சம்பந்தமான பிறவியாவையே தான் இவளுக்கு கிடச்சிருக்கு ஏதோ ஒரு புண்ணியவசாத்து இவளுக்கு திரும்பவும் இந்த ஜென்மா கிடச்சிருக்கு அதில் இவனுக்கு ராத்திரி தூங்குற பொழுது உடம்பு பூரா புழு நெளியிருது அந்த பாபத்தின் காரணமாக தான் இப்படி இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் அவர் சொல்லிட்டு இந்த ரஜஸ்வலாங்கிற இந்த பகிஷ்டா நியமங்கிறது ரொம்ப முக்கியம் அதை சரியான முறையில் கடைபிடிக்கணும் அப்படி கடைப்பிடிக்கலென்னா அது ரொம்ப பாபத்தை கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஏனச்சீர்னேன சகசா பாபாதஸ்மாத் பிரமுட்சதே எந்த விதமான பாபமாக ஸ்திரீகளுக்கு இருந்தாலும் சரியாக போயிடும் ஒரு விரதத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரதத்தை சொல்கிறார் இந்த ரிஷி பஞ்சமிய விரதத்தை சொல்லி திரு துஷ்டா ஸ்பிருஷதி பாண்டானி கிரகர்மணி சம்ஸ்திதா பிராப்னோதி சா மகாபாபம் சர்வானியோ பெண்களும் இந்த பகிஷ்டா காலங்களில் பாத்திரங்கள் எல்லாம் தொடப்படாது வீட்டு காரியங்களெல்லாம் செய்யப்படாது ரொம்ப நியமமாக இருக்கணும் அப்படி இல்லாமல் இருந்துட்டால் மகா பாபம் பிராப்னோத்தி பெரிய பெரிய பாப்பங்கள் செய்ததாக ஆயிடுறான் சர்வாநாரியோ ரஜஸ்வலாக இது பிராமணர்களுக்கு தான் க்ஷத்ரியாவுக்கு தான் வித்தியாசம் இல்லை அத்தனை ஸ்திரீகளுக்கும் இது கட்டுப்பாடுகள் உண்டு அது இல்லைன்னா ஜென்மாவே பாழாக போய்டுறது வீணாக போயிடும் அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கை பண்ணி அந்த ரிஷி சொல்லிவிட்டு இந்த ரிஷி பஞ்சமி விரதம் இருக்கு அதை பண்ணினால் சரியாக போய்டும் இந்த ரிஷி பஞ்சமி விரதம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு சரித்திரம் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த உதங்கர் ஒரு சரித்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதாவது மகாபாரதத்தில் கிருஷ்ணன் தர்மபுத்திர்க்கு சொல்ல ஆரம்பித்தார் இந்த உதங்கருடைய சரித்திரம் அந்த உதங்கர் இன்னொரு சரித்திரத்தை சொல்கிறார் கதைக்குள்ள கதை அந்த உதங்கர் ஒரு சரித்திரத்தை சொல்கிறார் இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தினுடைய பெருமையை சொல்கிற கதை पुरा கிருதயுகே ராஜா விதர்பானாம் பபூபகா இந்த விதர்ப தேசத்தில் கிருதயுகத்தில் ஒரு ராஜா இருந்தார் சேனஜித்துன்னு பேரவருக்கு சேனஜின்னு நாம ராஜ ரிஷிஹி சாத்துர்வர்ணியானுபாலகஹா அவர் சேனஜித்துன்னு பேரவருக்கு ரொம்ப நியாயமான முறையில் ராஜ்யத்தை பண்ணிவிடுவாரவர் கசிய தேசே வசன் விப்ரஹா வேத வேதாங்க பாரகா சுமித்ரோ நாம ராஜேந்திர சர்வபூதிதே ரதா அவருக்கு அந்த தேசத்தில் வேதங்கள் வேதாங்கங்கள் சாஸ்திரங்கள் படித்த ஒரு பிராமணர் இருந்தார் அவருக்கு சுமித்ரன்னு பேர் அவர் எல்லோருக்கும் ஹிதத்தையே நினைக்கிறார் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் அப்படி இருந்தார் அவருக்கு ஒரு பாரிய அவளுக்கு ஜெயஸ்ரீஹின்னு பேர் அவளுடைய பாரியக்கு அப்படி ரெண்டு பேருமாக அந்த தேசத்தில் வாழ்ந்துன்னு வந்தால் தன்னுடைய தர்மங்களை தொடர்ந்து பன்னிண்டு சுமதிர்நாம தர்மஜா தேவாதிதி பூஜகா அவளுக்கு ஒரு புள்ள அவருக்கு சுமத்தினு பேர் அவன் தர்மம் தெரிஞ்சவன் அவனும் படித்தவன் அப்படி இருந்துன்னு வரா அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த அம்மா ஜெயஸ்ரீஹி அந்த பகிஷ்டா காலங்களில் நியமமாக இருப்பா அப்படி ஒரு சமயத்தில் இருக்கு அப்படி மறந்துட்டா மறந்துவிட்டான்னா கொஞ்சம் விட்டுட்டா அந்த நியமங்களை விட்டுட்டு அப்படி இஷ்டப்படி இருக்கிறதுன்னு அப்படி ஆரம்பிச்சுட்டா அதுதான் பிராய்சமாபண்ண விபத்தி காலே தியோபி பும்சாம் மலினா பவந்தி அப்படின்னு ஒரு சிரம காலம் ஒன்று வரப்போகிறதுனா அப்போ தான் எவ்வளோ கெட்டிக்காரனாக இருந்தாலும் புத்தி கொஞ்சம் கொறை குறைச்சலாம் தான் வேலை செய்யும் ராமாயணத்தில் எங்கேயாவது தங்க மான் உண்டோ சீதை சொல்கிறா தங்க மான் போகிறதுன்னு ராமன் அப்போது ராவணேஸ்வரன் வந்து சீதையை அபஹரிச்சின்னு போயிட்டான்னு ராமாயணத்தில் பார்க்குறோம் ஒரு தேசத்தினுடைய ராஜா எவ்வளோ யோஜனையோடு வேலை ஆனால் சீத்தை சொன்னதை நம்பி போனார் காரணம் என்னென்னா ஒரு பெரிய சிரமகாலம் வரப்போகிறதுனா அப்போ தான் புத்தி குறைச்சலாக வேலை செய்யும் புருஷாளுக்கு ஸ்திரிகளுக்கு ரொம்ப குறைச்சலாக வேலை செய்யும் அப்படி அந்த மாதிரி இந்த அம்மாளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தா அந்த விரதங்கள் சகஜமாக இருக்க ஆரம்பித்தான்னு சரித்திரம் மேலே போகிறது அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்